பொது விதி ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளை காக்கட்டான் முதலானவைகளால் விரேசனம் வாங்கி கொள்ளுதல் நாலு மாதத்திற்கு ஒரு தரம் மறுக்காரை முதலியவைகளால் வவனத்திற்கு வாங்கி கொள்ளல் ஒரு வருடத்திற்கு ஒரு தரம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளல் நாலு நாளைக்கு ஒரு தரம் அத்தி முதலிய வஸ்துக்களால் செய்கைப்படி செய்த மைகளால் கண்ணுக்கு அஞ்சனமும் தீட்டல் ஒருபட்சம் அல்லது ஒரு வார வட்டத்திற்கு ஒரு தரம் சாவதானமாக நல்ல நினைப்போடு தன் வசத்திலிருந்து மூச்சு அதிர்ந்து மேலிடாது மெல்லன பெண்போகம் செய்தல் இது விருத்தர்களுக்கு விதித்ததல்ல வாரவட்டம் அல்லது நாலு தினத்திற்கு ஒரு தரம் முளைப்பால் பொன்னாங்கண்ணி முதலிய தைலமிட்டு கொண்டு செம்பாகமான வெண்ணீரில் மெல்லன முழுகள் இலவையில் கடுவையில் மழை குளிர்காற்று பனி இவைகளால் உடம்பை வருத்தாமல் காத்து கொள்ளுதல் கடுநடை ஓட்டம் பெரும் சொல் பேராசை வழக்காடுதல் பெருநினைப்பு பெரும் சிரிப்பு பெரும் துயர் மிகு பார்வை ஊன் கேட்டல் துர்கந்த நற்கந்தம் உகர்தல் சுவை வெறுபல் பேருண்டி பெருந்தூக்கம் வீண் செயல் பெருமுயற்சி விளையாட்டு மலமடக்கல் சலமடக்கல் தாகமடக்கல் பெருநீர் குடித்தல் சயன உணர்ச்சி பயம் அகங்காரம் இடம்பம் பேராசை லோபம் கோபம் மோகம் மதம் இவை முதலிய தேகேந்திரிய கரண குற்றங்கள் அடையாது இருத்தல் பழஞ்சோறு பழங்கறி எருமைப்பால் எருமை தயிர் மோர் நெய் செம்மறிப்பால் தயிர் மோர் நெய் கேழ்வரகு வரகு தினை சாமை பருப்பு வகை அதிரசம் அப்பம் சுகியம் முதலிய சிற்றுண்டி தயிர்ச்சோறு புளிச்சோறு முதலிய சித்ராண்ணம் காரரிசிச்சோறு முளைக்கீரை அகத்திக்கீரை முன்னை முதலான இலைக்கறி சுரை பூசுனை பரங்கி பீர்க்கு புடல் பாகல் கடுகு நல்லெண்ணெய் புளி, புகையிலை கல் சாராயம் கஞ்சா புலால் மாமிசம் முதலிய விலக்குகளை நீக்கி விதித்தவைகளை அனுசரித்தல்